சதாவசாரிய மச்சிய பயன் வந்தேபரம் புதிஸு ஆலயம் கருணாலயம் நமாவரம் லோக்கம் சங்கராச்சாரியம் கேஷவ श्यक वंदे बहंतन कुकारस्वंत वै ऋकारस्तर्त अरो गुरु गुर गुरुरात्मेदी गुररात्मे मूर्तिभागिने व्योम व्यादेहाय दक्षिणा मूर्त नम மேவ் பிஜா ஸ்திரைரங்கைத்தனூபி விஷேமேவா இோ விர்த்தா விவே ओम ஸ்வஸ்ஷோ அரிஷ்டேமிஸ்பம் சாந்தி சாந்தி ओम ஓம் गुरुभ्यो குருபோ நம ओम ஓண்டாவது முண்டக முதல் கண்ட கொஞ்சம் முன்னாடி வாங்க தியம் எதாத்த விப்புலிங்க சக பிரபவஸ்ஸ तदाक्षरा विविता सौम्य भावा प्रजाया त्रैवा ओके नमेंद मुंटक सेकेंड चाप्टर अयत वो प செக்ஷனுக்கு பேரு கண்டா அப்படின்ற முண்டகா கண்டா அப்படின் அதனால சோ செகண்ட் அத்தியாய செகண்ட் நம்ம ஃபஸ்ட் செக்ஷனுக்கு போ போறோம் நம்ம முதல் மந்திரத்தை போனத வந்து பார்த்தோம் சோமியா சோமியானா என் பிரியமானவனே நான் சொன்ன உடனே டக்குன்னு புரிஞ்சுக்கிறவனே திருப்பி எடக்க கேள்வி கேட்காதவனே அப்படி அன்பா கூப்பிடுறாரு ஏன் அன்பனே அப்படி கூப்பிடுறாரு ஏன்னா இனிமே சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் கொஞ்சம் டஃப்பா இருக்க போறது அதனால கொஞ்சம் ஒரு பிரிப்பரேஷன் ஒரு பிரிப்பரேஷனோட உள்ள போனா எப்பயுமே பிரைஸ் பண்ணணும் நம்ம யாரு வந்து வேலை வாங்கணுமோ இல்ல நம்ம சொல்றதை யார் கேட்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அவங்களை முதல்ல கரிச்சி கொட்டிடக்கூடாது அப்படி அப்படி பண்ணீங்கன்னா வேலை நடக்காது வேலை நடக்காதுல்ல நீங்க சொல்றதை காதுக்குள்ள போகாது பிரியாடுதான் அதனால ஃபஸ்ட் விஷயம் நம்ம யாருக்கிட்ட நம்ம சொல்றத கேட்கணும்னு விரும்புகிறோமோ அவங்களை நம்ம பிரைஸ் பண்ணும் இங்க என்ன சொல்றாரு சிஷியனை பிரைஸ் பண்ணும் சிஷியன் பிரைஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இந்த டீச்சரோட வேலையை சிஷியனுக்கு அவனுடைய இக்னரண்டை நீக்கிறதான் சிஷியனோட வேலை இந்த குருவோட வேலை ஓகே குருவுக்கு வேற என்ன வேலை அவர்கிட்ட இருக்கிற டவுட் கிளியர் கிளாரிட்டி கொண்டு வரணும் இதுதான் அப்போ அந்த மூடு ரெடி பண்ணி சொல்ல வேண்டியது இந்த டீச்சரோட பொறுப்பு பொறுப்பு இருக்கோ இல்லையோ டீச்சரோட பொறுப்பு அது ரொம்ப முக்கியமான பொறுப்பு அது அதனால அப்படி சொல்லி நம்ம கடைசியா முடிச்சோம் நாம ஆக இந்த மொத்த அத்தியாயம் மூணு அத்தியாயம் இருக்கு மூணு முண்டக்கா இருக்கிறது ஆறு கண்டா இருக்குன்னு பார்த்தோம் அதுல அத்தியாயமோ ஃபஸ்ட் கண்டமோ நம்ம பார்த்து முடிச்சுட்டோம் இப்ப வந்து ரெண்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது செக்ஷனில் முதல் மந்திரத்தை பார்த்து முடிச்சு இப்ப ரெண்டாவது மந்திரத்துக்குள்ள போகணும் ஓகே அப்படி போகும்போது இந்த ஃபஸ்ட் அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் ஓகே இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு கடைசி அத்தியாயத்துக்கு கன்க்ளூஷன் பண்ண அப்போ இந்த ஹோல் முண்டக உபநிஷத்துடைய பாடி அப்படி சொல்றது இந்த ரெண்டாவது கண்டதான் இருக்கிறது விஷயம் ஓகே அப்போ இது ரொம்ப இம்பார்டண்ட் விஷயம் இந்த இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்கிற பகுதி இருக்க ரெண்டாவது முண்டக பஸ்ட் கண்ட அண்டு செகண்ட் கண்ட இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியா இருக்கிறது மீது எல்லாம் கன்க்ளூஷன் தான் சோ இது இது புரியலன்னு வச்சுக்கோங்க முன்னியும் பிரயோஜனம் இல்ல பிரினியம் அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப இது வரைக்கும் வராதவங்களுக்கும் இனி வந்தவங்களுக்கு கூட போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறது இது ஓகே இனியாவது வந்து இந்த வாழ்க்கைய உழிப்பு ஆயாக தேர்வாயாக சரி போர்ட்டப்பா கோட்டல் எக்ஸாம் போட்டது ஆஃபேல் எக்ஸாம் போச்சு ஆன்வல் எக்ஸாம்ல கொஞ்சம் பிழைக்கிறதுக்கு வழி இருக்கிறது அதை விட்டுட்டு நான் அவ்வளவுதான் முடிஞ்ச போச்சு இல்லையா அப்படி சொல்றது இந்த செகண்ட் பார்ட் அத்தியாயம் இந்த பகுதியில என்ன சொல்றதுன்னா கண்ட செக்ஷன் பஸ்ட் செக்ஷன்ல என்ன சொல்றதுன்னா பிரம்மத்துடையூபம் நேச்சர் ஆஃப் பிரம்மன் பிரம்மனுடைய சொரூபம் எப்படிப்பட்டது அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது அதெல்லாம் பத்தி பேச போறது கண்டால செகண்ட் கண்டால செகண்ட் செக்ஷன்ல என்ன செய்யப்படுதுன்னா அந்த பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கியப்படுத்தப்படுது ஓகே ஒண்ணு படுத்தப்படுது இதனால ரெண்டாவது பகுதியில் இருக்கு அப்ப பிர பிரம்மனை பத்தி நம்ம சரியான விதத்துல சரியான முறையில தெரிஞ்சுக்கணும் இங்க அற்புதமான இந்த மந்திரத்தினுடைய விஷயம் எல்லாம் வரப்போறது முதல்ல ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்டமே நடுவில் நிறைய கேப் ஆயிடுச்ச அந்த மந்திரத்தினுடைய சாரம் எசன்ஸ் ஜூஸ் என்ன அப்படின்றது முதல் மந்திரத்தினுடைய எசன்ஸை பார்த்துட்டு நம்ம செகண்ட் மந்திரத்துக்கு போகலாம் மந்திரத்தினுடைய ஜூஸ் என்ன வெரி சிம்பிள் பிரம்மன் தான் ஜாரணம் யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸ் இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கிறது பிரம்மன் அந்த பிரம்மன் வந்து ஏற்கனவே வந்து முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது வந்து நிமித்த உபாதான காரணமா இருக்கிறது மெட்டீரியல் காஸ்டாகவும் இருக்கிறது இன்டலெக்சுவல் காஸ்டாகவும் இருக்கிறது இந்த இப்போ ஆல் தயின்டிஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க இந்த சிருஷ்டி எப்படி வந்திருக்கிறது எல்லாருக்கும் வியப்பா இருக்கிறது ஏதோ இப்படி ஜீம்பாபில வந்திருக்காது அப்போ இதுக்கு என்ன என்ன என்னன்னு சொல்லிட்டு உருவானாங்களோ அதுவாங்க அதுல இருந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது இது இல்ல இது இல்ல ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாரு அப்புறம் இல்ல இல்லை கொஞ்சம் மாடிபிகேஷன் பண்ணி இது இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க இந்த சிருஷ்டியினுடைய ரகசியத்தை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க இவங்களுக்கு தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா எல்லாம் அதுக்கு முன்னாடியே உபநிஷத்து கிளீனா கொடுத்துடு சிருஷ்டி எப்படிப்பட்ட சிருஷ்டி அது எப்படி வந்தது அதனுடைய லட்சணம் எல்லாத்தையும் கொடுத்துருத்தும் ஓகே நீ வேணா வெரிஃபை பண்ணிக்கோடு தான் இங்க நாங்க ப்ரூவ் பண்ணி கொடுத்தாச்சு நீ வந்து வெரிஃபை பண்ணிக்கோ ஆக ஆல் தயின்ஸ் நாம் இப்ப எடுத்துட்டு இருக்க சயின்ஸ் அந்த என்ன இந்த குஜராத் இருந்து ஒரு சுவாமிஜி போன் பண்ணி அது என்ன சயின்ஸ் வேதாந்தோபனிஷா இருக்கிறது அது என்ன சொல்றது அவருக்கு ஒண்ணும் சொல்ல அது ஏற்கனவே இருக்குது தமிழ்ல டாக் இருக்கு ஏற்கனவே ஒரு டாக் இருக்கு அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் ஓகே அதாவது வருது ஜனங்களுக்கு ஓ இது இதை பண்ணிக்கணும் அதுதான் கரெக்ட் இதை வச்சுக்கோ இந்த பேஸ் வச்சுக்கோ சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படி இந்த உபநிஷத்து சொல்றது சோ இது வந்து இன்டெலிஜெண்ட் மெட்டீரியல் காஸ்ட் பிசினஸ் எப்படி பண்றது இந்த பிரம்மன் நிபித்த உபாதான காரணம் இந்த பிரம்மன் எப்படிப்பட்டதா இருக்க நிமித்த உபாதான காரணம் பிரம்மன் இந்த ஜகத்துக்கு யூனிவர்ஸ் மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் காஸ்ட் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது அப்படி பத்தி படிச்சோம் ஆனா இங்க இப்போ செகண்ட் அத்தியாயத்தில் மெயினா டீல் பண்ண போறது என்ன அப்படின்னா இன்டெலக்சுவல் காஸ்ட் பத்தி பேச போறது இல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க மெட்டீரியல் காஸ்ட் பத்தின டீட்டெயில்ஸ் இங்க அப்போ இந்த பேச யாரு இட்லி பண்றான் யாரு வந்து அதை எப்படிப்பட்ட கராட்டுல அந்த தங்கம் கோல்டு என்ன பண்றது அதுல ஒரு சிக்னல் வேற போட்டிருப்பான் இந்த சைன் எல்லாம் போட்டிருப்பான் சில கோல்டு போட்டிருக்க என்ன இந்த அத பத்தின பே இந்த அத்தியாயத்தில் புரிய இந்த எப்படிப்பட்டதுமன்ம பேச போறோம் ஓகே இங்க இந்த பிரம்மனுக்கும் இந்த மெட்டீரியல் காஸ்ட் உருவாயிருக்க இந்த ஹோல் யூனிவர்ஸ் ஜெகத்துக்கும் என்ன சம்பந்தம் முதல்ல சம்பந்தம் பேசணும் புரியுது உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்னடா சம்பந்தம் உனக்கும் எனக்கு என்ன அவன் முடிவு பண்ணுவான் என்ன சம்பந்தம் இது எனக்கு சம்பந்தம் பேசிட்டு போகும்போது தெரியணும் என்ன ரிலேஷன் இருக்கு என்ன சம்பந்தம் நாம நிறைய உதாரணம் கொடுத்திருக்கோம் என்ன களிமண் பானை தங்கம் நகை அப்புறம் மரம் அதுக்கப்புறம் தண்ணீர் அதுல இருந்து வரக்கூடிய எஃபெக்ட் வெவ்வேறு விதமா இருக்கிறது அது குளம் இருக்கிறது குட்டை இருக்கிறது சமுத்திரம் இருக்கிறது அதெல்லாம் ஓகே இங்க உபரிஷத்தை போன மந்திரத்தில் என்ன கொடுத்தது நெருப்பு தீப்பொறி ஓகே அக்னி இருந்து தீப்பொரியா இருக்கிறது நிறைய மேனிபெஸ்டோ இருக்கிறது அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்டது இதெல்லாம் கூறுறதுக்கு என்னன்னா காரிய காரண சம்பந்தத்தை பத்தி இதுல இருந்து டிரைவ் சரி இந்த காரணக்காரிய சம்பந்தம் இதை அண்டர்லைன் பண்ணிக்கணும் இந்த காரணக்காரிய சம்பந்தத்திலிருந்து நிறைய பண்ணலாம் ஒரு நாலு விஷயம் மாத்திரம் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளர போறதுக்கு உபயோகமா இருக்கும் அதுல என்ன நம்பர் ஒன்பர் ஒன் காரணக்காரிய சம்பந்தத்திலிருந்து ஒரு விஷயத்தை டிரைவ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அதாவது காரணம் நித்தியம் காரியம் அனித்யம் காரணம் ஓகே ஓகே காரணத்திலிருந்து காரியம் வந்தது ஓகே எந்த காரியம் இருந்தாலும் எஃபெக்ட் இருந்தாலும் வித்தவுட் காஸ்ட் எஃபெக்ட் வராது இல்லையா இது இது ரூல் அது பிரகாரம் இங்க வந்து காரணத்துல இருந்து காரியம் வந்தது காரணம் வந்து நித்தியம் காரியம் வந்து அனித்தியம் நித்தியம் அனித்தியம் என்ன அதாவது நித்தியம்னா பர்மனன்ட் அனித்தியம் இம்பர்மனன்ட் இம்பர்மனன்ட் மோடிபிகேஷன் மோர் இருக்கிறது அது ஓகே அது அது நாட் பர்மனன்ட் ஓகே அப்போ எதெல்லாம் ப்ராடக்ட் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து அனித்தியமான விஷயம் ஓகே இந்த களிமண் இருக்க இந்த பானை வர்றதுக்கு முன்னாடி களிமண் இருக்கு பானை போன பிறகு களிமண் இருக்கும் பானை இருக்கும்போதும் களிமண் இருக்கும் அது எப்பொழுதும் இருக்கும் ஆனா பானை வந்து பந்து போகிற விஷயம் ஓகே அது டைம் பீங் தான் இருக்கிறது ஸோ கொஞ்சம் லாங் டைம் இருக்கும் இல்ல ஷார்ட் டைம் இருக்கும் டைம் சொன்னாலே என்ன நடத்தம் டைம் சொன்னாலே பவுண்டரி நடத்தோம் முடிஞ்சுருத்து நடத்தும் டைத்துக்குள்ள செய்ய அப்படின்னா நடத்தும் அதனால தான் டென்ஷனே வருது இந்த டைம் சொல்றதுனால தான் டென்ஷனே இருக்கு டைம் இல்லைன்னு வச்சுக்கோ எப்ப வேணா செஞ்சுக்கோ ப்ராஜெக்ட் ஒர்க் எழுபது வயசுக்குள்ள சச்சேப்து பொறுத்துக்குள்ள கொடுத்துரு அப்படின்னு சொன்னா பிரச்சனையா இருக்காது அதுக்கு இந்த டைம் பவுண்ட் இருக்கு இல்லையா அதுதான் பவுண்ட் டைம் பவுண்ட்ரினு எக்ஸ்ட்ரா வருடே தேவையில்லை டைம்னா முடிஞ்சு போச்சு அனித்தியம்னு அர்த்தம் டைம் சொன்னாலே அனித்தியம் ஓகே அப்போ இது இப்படி ஃபஸ்ட் விஷயம் செகண்ட் விஷயம் இந்த காரணம் சர்வகதம் காரியம் அல்பகதம் அதாவது காரணம் இருக்க அது பர்வைடிங் அது எந்த அந்த காரியம் இந்த காரணம் காரியம் வந்திருக்கு இல்லையா அந்த காரியத்துல காரணம் எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறோம் ஓகே எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறதுக்கு பேரு சர்வகதம் ஓகே இப்ப வந்து கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க தங்க வந்து கையில போட்டுக்கிறது ரிங்கு போட்டுக்கிறோம் ஓகே இன்னும் கொஞ்சம் மேல போட்டா அது பேங்கிள்ஸ் அது ஏன் கழுத்துல போட்டுட்டா செயின் ஓகே அப்போ அது இந்த ரிங்கு பேங்கிள் செயின் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறது தங்கம் அப்ப ரிங்கு வந்து ரிங் வந்து இதுல வளையல்ல இருக்காது ஓகே அதுக்கு லிமிட்டட் இருக்கு ஓகே லிமிட்டட் ALL ALL ALL LIMITED product. All product limited. Limited. Okay. All LIMITED LIMITED LIMITED PRODUCT PRODUCT தான் போல்லை என்ன தெரியுமோ அவளை தான் அர்த்தம் அதனால அல்பம் சர்வ கதம் அப்போ SO இது இந்த ANY PRODUCT LIMITED, Any product limited. அதுக்குற ஒரு வாரண்டி கார்டு வேற சொல்லுவான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேரண்டி கேரண்டி கழிச்சு கூட சில நடுவில் நம்ம சுபாவம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம் எழுதலன்னா கூட இந்த பழைய காலத்துல பயணம் ஒண்ணு இருக்கும் இந்த இதுல நிபு போட்டு என்ன பண்ணுவோம் அப்படி ஒரு அமுத்த அமுத்துவான் இப்படி ஒரு அமுத்த அமைத்துவான் அதுல எழுதிடுவான் இதெல்லாம் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு தெரியாது நான் அமுத்த அது எப்படியோ அமுத்து எழுதி போடுவான் பரீட்சையில் பண்ணிட்டு அப்போ அல்ப கதம் இது வந்து சர்வகதம் ஓகே சரி மூணாவது என்ன பண்ணலாம் காரணம் ஏக்கம் காரியம் அநேகம் காரியம் வந்து ஏக்கம் களிமண் வந்து ஒண்ணுதான் ஓகே இதுல வந்து பானை இருக்க அநேகமா இருக்கிறது இது ஒண்ணு இருக்கிறது இது ஒண்ணு இருக்கிறது அவ்வளவுதான் இருக்கு அதனால அநேக்கம் பானை வந்து அநேக்கம் ஆனா இதுல களிமண் வந்து ஏக்கம் தான் அப்போ காரணம் ஏக்கம் ப்ரோடக்ஷன் ப்ரொடக்ஷன் வந்து அநேக்கம் அது மாதிரி இருக்கிறது தங்கம் வந்து ஒண்ணுதான் நகைகள் பலசு பலதுதான் இருக்கிறது தண்ணி ஒண்ணுதான் ஆனா ஆறு குளம் குட்டை வாய்க்கால் பலது இருக்கிறது பாரத தேசம் ஒண்ணுதான் மாநிலங்கள் பலது அந்த மாதிரி இருக்கிறது சோ இது இதெல்லாம் வந்து காரணம் காரியம் ஓகே கடைசியா ஒண்ணு இருக்கிறது கடைசி இல்ல இந்த நேரத்துக்கு கடைசி என்ன அது ரொம்ப முக்கியமானது அது என்ன காரணம் சத்தியம் காரியம் இது சொல்லலன்னா வேதாந்த இல்ல புரிய இதுதான் முக்கியமா இந்த பாயிண்ட் தான் முக்கியம் இதுல இருந்து கொண்டு வரதெல்லாம் இந்த பாயிண்ட் மாத்திரம் புரியல புரிஞ்சுதுன்னா பிரயோஜனம் இல்ல மீதெல்லாம் புரியல இது மாத்திரம் புரிஞ்சதுன்னா போரும் கடைசியா மார்க் வாங்குற இடத்துல அந்த மார்க் அட்டன் பண்ண மாதிரி இது புரியுதுதான் அந்த அந்த மாதிரி நகை பானை சாரு இதெல்லாம் இருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து டிப்பெண்ட் ஐட்டம் இந்த டேபிள் மரத்தை டிபெண்ட் பண்ணிருக்கிறது எல்லா நகைகளும் தங்கத்தை டிபெண்ட் பண்ணிருக்கிறது எல்லா பானைகளும் களிமண்ணை டிபெண்ட் பண்ணிருக்கணும் ஓகே நாட் இன்டிபெண்ட் ஓகே நான் சப்டன்ட் ஓகே All வந்து substant சொல்லா அதுக்கு வசது ஏன்னா இதுல இருந்து அங்க உருவி எடுத்துட்டேன்னா கிடையாது அதுக்கு ஒரிஜினல் சப்ஸ்டண்ட் கிடையாது அதனால அது நம்பி இருக்கிறது எது ஒன்னு இன்டிபெண்டா இல்லாம எது ஒன்னு தன்னை சார்ந்து இல்லாம மற்றொன்றை சார்ந்து இருக்கிறதோ பேரு மித்யா அப்ப காரியனைத்தும் யாரு கடங்கார பசங்க கடங்கார பசங்களா யாரு மித்தியா பசங்க புரியுதா இது களிமண் பானை களிமண்ல இருந்து கடன் வாங்கியிருக்கிறது இது உருவத்தை புரியுதா சோ இது உருவத்தை வரணும்னா வித்தவுட் களிமண் இதுக்கு பூர்வம் வர முடியாது அதனால எங்க கடன் வாங்கியிருக்கிறது களிமண்ல இருந்து கடன் வாங்கியிருக்கிறது பானை அப்போ எது கடன் வாங்கியிருக்கிறதோ அதுக்கு பேரு மித்தியா பிரபஞ்சம் அப்போ இந்த ஆர்னமெண்ட் ஈஸ் ஆர்னமெண்ட் இந்த திருப்பி அந்த ஈஸ்னஸ் எதை குறிக்கிறது தங்கத்தை குறிக்கிறது சொல்றோமே பாட் பாட் ஈஸ் பாட்டு குறிக்கல அது கிளே குறிக்கிறது தான் அதனால ஈஸ்னஸ் இருக்க அது வந்து சும்மா இது என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது பாட்டு கிளேட விஷயத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா ஓசுல சில பேர் ஓசுலே இருப்பான் கரு போகும்போது அந்த கடையில் அப்படி ஒரு துறை துறப்பாரு திறந்து எல்லாத்தையும் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டாரு சாப்பிடுவாரு ஒண்ணு வாத்தியாரா இருக்காரு என்ன செய்ய முடியும் இப்படியா ஓசு வாத்திய எல்லாத்தையும் மூடி எடுத்துமே அது போல இந்த இந்த இது இது இது இது அது அது வந்து எது அதுக்கு அதுக்கு என்ன சொல்லாம் அதுக்கு பேரு மித்யா ஓகே எதற்கு சொந்த இருப்பு இல்லாம இன்னொன்னு சார்ந்து இருக்கிறதோ அதுக்கு பேரு மித்தியா ஓகே அதனால எது சத்தியம் அபாத்தியம் சத்தியம் அபாத்தியம் எதனாலே விளக்க முடியாதது எது இருக்கிறதோ அதுக்கு பேரு சத்தியம் உன்னை மாத்த முடியும் மாடிஃபை பண்ண முடியும்னா அதுக்கு பேரு மித்யா ஹோல் அகில பிரபஞ்சம் இருக்கிறது அதுக்கும் இந்த பிரம்மனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா சத்தியமித்யா சம்பந்தம் இந்த அகில பிரபஞ்சத்துக்கும் இந்த பிரம்மனுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்னா சத்தியமித்யா சம்பந்தம் ஓகே இதுதான் முதல் மந்திரத்தினுடைய சாரம் அப்போ இந்த காரிய காரண சம்பந்தத்திலிருந்து நம்ம நாலு விஷயம் டிரைவ் பண்றோம் காரணம் நித்தியம் காரியம் அனித்தியம் காரணம் சர்வகதம் அல்பகதம் காரணம் ஏக்கம் காரியம் அநேகம் காரணம் சத்தியம் காரியம் நித்தியம் தள்ள தெளிவா ஆயிடுத்து எல்லாருமே இப்போ அதையே எக்ஸ்பேண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண போறது உபநிஷத்து அங்கதான் நமக்கு தகராறு வரும் இது வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்க ஒருக்கு பிரச்சனை வரும் கர்ணனுக்கு எங்க வரும் ஒன்னும் பிரச்சனை வராது எப்ப வரும் தனக்கு ஆபத்து வரும்போது தர்மத்தை பத்தி பேசுவான் அப்ப இது வரைக்கும் நம்ம உதாரணத்துல இருக்கும்போது இதெல்லாம் பேச புரியும் ஓகே அது நம்ம இந்த உலகத்தையும் நம்முடைய உறவுகளையும் நம்ம வச்சிருக்கிறதுலையும் இதை அப்ளை பண்ணும் போதுதான் கொஞ்சம் நெருவுடலா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அது இந்த இரண்டாவது மந்திரம் நமக்கு சொல்ல அது என்னன்றத பார்க்கலாம் திவ் ஹியமூபுருஷா ஹியஜோ சுயரா பர இது ஒரு முக்கியமான மந்திரம் ஏன் நம்பர் ஒன் சங்கருக்கு இந்த மந்திரம் பிடிச்சது சங்கருக்கு ஒரு மந்திரம் பிடிக்கிறதுன்னா என்ன அர்த்தம் அதுல ஏதோ விசேஷம் இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா அதை எடுத்துக்க மாட்டார் அப்பப்போ அவர் கோட் பண்ணக்கூடிய சில விஷயம் மந்திரத்துல இது ஒண்ணு கோட் பண்ணுவார் ஓகே ரெண்டாவது விஷயம் மந்திரத்துக்குள்ள நம்ம போகும்போதே இது முக்கியன்றது தெரியும் ஏன் அப்படின்னா இது வந்து இந்த மந்திரம் வந்து பிரம்மத்தை பத்தின டெபனேஷன் கொடுக்கிறது பிரம்மத்தினுடைய பிரம்ம லட்சண மந்திரா இந்த மந்திர பிரம்ம லட்சண மந்திரா ஏற்கனவே பிரம்மத்தை பத்தின லட்சணம் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர இம்பார்டன் விம்பார்டன்ட் அப்படின்னு பண்ணோம் அது என்ன ஒன்னு ஒண்ணு ஆறு ஒண்ணு ஒண்ணு ஆறு முதல் முட்டக்க முதல் கண்ட மந்திரத் அத்ரேஷம் அக்ராக்கியம் அகோத்திரம் அவர்ணம் மறக்க கூடாது எப்படியாவது எழுப்பி எழுப்பி உங்களுக்கு பரீட்சை விட நடு ராத்திரி எழுப்ப ஒன் ஒன் சிக்ஸ் உடனே சொன்ன எத்திரேஷம் அக்ரோகியம் அந்த அளவுக்கு தெரியணும் இது பிரம்ம லட்சணம் ஓகே பிரம்ம லட்சணம் ஈசா வாசிய உபநிஷத்துல சில லட்சணம் பார்த்து அது வந்து தூர கஓடும் கிட்டக்க வரும் அப்படின்னு சொல்றது அதெல்லாம் பிரம்ம லட்சணம் ஓகே பிரம்ம தற்பத்தின் லட்சணம் ஓகே இங்க வந்து என்ன சொல்றது ரெண்டு ஒண்ணு ரெண்டு ஒண்ணு ரெண்டு மந்திரம் இருக்க அது ஒரு பிரம்ம லட்சண மந்திரம் திவ்யோ ஹியமூர்த்த புருஷா சபாஹியாந்தரோ ஹஜா அ பிராணோ சுப்ரஹா ஒண்ணத்துக்காகப் பண்ணக்கூடிய எழுது ஒரு பிரயோஜனம் இல்லாம நடு உட்கார்ந்து இருக்கிறது இந்த எழுத்து அதனால அப்படி இருக்கிறது பார்ப்போம் அது அங்க சேர்த்திருக்கிறது வேற ஒண்ணு சொல்லுக்கு வரும்போது பார்ப்போம் இந்த முதல் மந்திர பிரம்மன் ஜகத்திற்கு உபாதான காரணம் மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்றத பார்த்தோம் அதாவது சமுதிரத்திலிருந்து அலை தோன்றி அந்த அலை திருப்பி சமுதிரத்திலே ஒடுங்கப்படுகிறது அப்போ அப்பீரன்ஸ் அண்டு டிசையர் அப்படி பண்ணக்கூடியதோ அதுக்கு நிறைய உபனிஷத்தை உருவாகி இருக்கிறது சொன்ன உடனே நமக்கு கொஞ்சம் சிந்திச்சோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் போயிடும் ஒண்ணுமே சிந்திக்கல ஒண்ணுமே வராது அதனால இதுல அறவுறையா கொஞ்சம் யோசிச்சா டவுட்ஸ் வரும் கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கும் இதுல தப்பு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறது ஓ செலந்தி வலையிலிருந்து அதுவே மெட்டீரியல் காஸ்ட் அதுவே வந்து இன்டெலக்சுவல் காஸ்ட் அப்படின்னா பிரம்மன் வந்து எட்டு கால் செலந்தி பூச்சு என்ன பிரம்மன் எங்கேயோ சில பேர் கேள்வியே அவரே புரிஞ்சுப்பாரு அவரே புரிஞ்சுப்பாரு இதுதான் கரெக்டா இப்படிதான் இருக்கும்போது நமக்கு தான் எல்லாத்திலையும் அனுமதி அப்படிதான் நினைச்சோம் அப்படியே நினைச்சோம் எதுக்குன்னு நினைக்கிறேன் வழி கிடைக்கும் நினைக்கா நினைச்சு வருது இதுல வந்து இந்த உதாரணம் இருக்க உதாரணம் ஓரளவுக்கு தான் பயன் கொடுக்கும் உதாரணமே இதுவாயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம தாற்பயத்துக்கு போகவே தேவையில்லைய இவர் வந்து அர்த்தம் அந்த ஆர்கனைசேஷன் இருப்பாரா அப்படின்னு கேட்டாங்க ஆசை தான் அப்ப உதாரணம் வந்து ஓரளவுக்கு கொடுக்குறதுக்கு எக்ஸ்பிரஸ் பண் அது எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் அதுக்கு மேல அதுக்கு அதுக்கு ஒண்ணும் எது கிடையாது அப்போ பிர அப்படி எல்லாம் கிடையாது சரி அதுக்கப்புறம் என்ன பண்றது நெக்ஸ்ட் டவுட் அது முக்கியமான டவுட் வரும் அது என்ன இப்ப வந்து களிமண்ணிலிருந்து பானை வந்தது நகை வந்ததுக்கு ஒரு விஷயம் என்ன இதனுடைய அதுவும் அப்படினா என்ன ஆயிடுறதுன்னா நம்ம அனுபவத்துல இந்த ஹோல் யூனிவர்ஸ் அத்தனையும் பிரம்மன்ல இருந்து வந்தது இல்லையா அப்ப இது வந்ததெல்லாம் வந்து மெட்டீரியலா இருக்கிறதுனால ஓ பிரம்மன் ஆல்சோ மெட்டீரியல் எனர்டேதன வஸ்து அப்படின்னு ஒரு கன்குளூஷன் ஆயிடும் இப்படி பண்ணிடாத இந்த ஹோல் யூனிவர்ஸ் இருக்க அதுதான் சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கிறது மேட்டர்ல இருந்து தான் எனர்ஜி வந்திருக்கிறது பேமெண்டல் அங்க பேசிக் என்ன வந்திருக்க அசேதனம் இருக்கிறது அதாவது எனர்ஜி கூட அது அசேதனம் அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகலாம் டவுட் வரலாம் இல்ல மாத்தி தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிறது அதனால சயின்டிஸ்ட் இதே இருக்காங்க ரெகுலரா ஸ்டடி பண்ணும் போது மேட்டர் எனர்ஜி அப்ப அவங்களுடைய விஷய பிரகாரம் என்ன பேசிக் form of energy, ரெடியூஸ் பண்ணா, பலவிதமா விதமான ரெடியூஸ் பண்ணிட்டே பண்ணிட்டே பண்ணிட்டே வந்தா கூட கடைசியில் எனர்ஜி வருது அது கூட inert தான் அந்த எனர்ஜி கூட அச்சேதனம் தான் என்ன சொல்லலாம் எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் ஸ்போர்ஸ் அப்படி சொல்றாங்க அதை ரெடியூஸ் பண்ண நியூக்ளியார் ஸ்ட்ராங் ஸ்போர்ஸ் நியூக்ளியார்ஸ் வீக் போர்ஸ் இருக்கிறது அப்படி ஒரு இது இருக்கு அப்புறம் இந்த மாதிரி நாலஞ்சு அது கொண்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி போனா கடைசில அவங்களுடைய பிரின்சிபிள் என்ன கடைசில சங்கதி என்ன அப்படின்னா என்ன everything எனர்ட் ஓகே அப்போ அவங்களுடைய சொல் பிரகாரம் கூற்று பிரகாரம் முதல்ல matter லேட்டரா வரது அது வந்து கான்சியஸ் பிரின்சிபல் அதுவும் எனர்ஜி அதுவும் எனர்ட் இது அவங்களுடைய கன்குளூஷன் அதனால சோ எனர்ஜி இஸ் மேட்டர்ஸ் அப்படி அவங்களுடைய பார்ம் இருக்கு நம்ம என்ன சொல்றோம்னா வந்து கான்சியஸ்னஸ் சேதனம் சேதனம் எனர்ட கிடாது அப்படின்றத இது அச்சேதன தத்துவம் இல்ல டவுட் வந்துடக்கூடாது சேதன தத்துவம் இது சைத்தன்ய தத்துவம் அந்த ஹோல் யூனிவர்ஸ் வந்திருக்கிறது அதை பண்றதுக்கு தான் இந்த மந்திரம் அப்படின்னா இந்த மந்திரத்தினுடைய நேச்சர் ஆஃப் பிரம்மன் என்ன சொரூப லட்சண மந்திரம் இந்த செகண்ட் மந்திரம் ஒ மந்திரம் தடஸ்த லட்சணம் ரெண்டு ஒன்னு ரெண்டு சொரூப்ப லட்சணம் மந்திரம் ஓகே இது ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு ஏதோ சொல்றீங்களே ரெண்டாவது முண்டகம் ஒன்னாவது கண்டகம் முதல் மந்திரம் முதல் மந்திரம் வந்து தடஸ்த லட்சணத்தை பிரம்மத்தினுடைய தடஸ்த லட்சணத்தை பத்தி பேசுறது செகண்ட் மந்திரம் வந்து அது ஞாபகம் வந்திருந்தால் பரவாயில்ல அதனால திருப்பி திருப்பி சொல்றோம் ஏன் ஆச்சாரங்கள் திருப்பி திருப்பி சொல்றாங்கன்னா தெரியும் மறந்து போயிருப்பான் indirect definition, definition indirect definition लक्षना सुरूपा लक्षनां। सुरूपा लक्षनां। okay. so, in the background in the okay. background the direct in தடஸ்தான் வந்து இந்த இரண்டாவது மந்திரத்துக்குள்ள நுழையலாம் நீங்க பட்டணம் கிடையாது சிரவணம் இந்த சாஸ்திரத்தை பட்டணம் படிக்க கூடாது கேட்கணும் அதனால தான் இவ்வளவு வளர்க்கறதுக்கு முதல் சொல் என்ன திவ்யா திவ்யா டுகாச சைத்தன்யரூபகா சமஸ்கிருத்ல அதுவும் சமஸ்கிருதம் தான் டிரான்ஸ்லேஷன் சமஸ்கிருதம் ஓகே பிரகாச சைத்தன்யரூபான் consciousness தான் இந்த வந்து பிர உபாதான காரணம் காஸ்ட் அதாவது அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது என்ன இருக்கிறது கான்சியா அதனுடைய என்ன சொல்றோம்னா கான்சியஸ் அப்போ பிரம்மன் வந்து அச்சேதனம் இல்ல சைத்தன்யம் என்ன அர்த்தம் சயின்ஸ் டிஃபரண்ட் என்ன மெட்டீரியல் சயின்ஸ் பிரின்சிபல் வேதாந்தத்தில் என்னது கான்சியஸ் தான் பிரின்சிபல் ஓகே ரெண்டுத்துக்கும் ஆசிட்டா இருக்கிறது சரி அப்போடிஸ்ட் என்ன சொல்றாட்டர் பண்டமெண்டல் அதுல இருந்து ப்ராடக்ட் வந்து அப்படி சொல்ற ஓகே சயின்ஸ் இதுக்கு முண்டக உபநிஷத்து என்ன சொல்றது கான்சியஸ்னஸ் தான் பேசிக் பண்டமெண்டல் அப்படின்னு இங்க சொல்றது ஓகே அப்போ இந்த மே்டர் வந்து அலை மாதிரி அலமாறி வந்துட்டு அலை மாதிரி போயிடுறது அது வந்து எப்பொழுதும் இருக்கிறது ஓகே stuff. அப்படி சொல்றது திவ்யா திவ்யா மீன்ஸ் Brahman பிரம்மன் மீன்ஸ் Chaitanyam, சைத்தன்ய சொரூபா அப்படின்னு சொல்றது சரி இப்போ வந்து களிமண்ணிலிருந்து பானை வந்தது தங்கத்திலிருந்து நகை வந்தது மரத்தில் இருந்து டேபிள் வந்தது களிமண் எப்படி இருக்கும் மொத்தையா இருக்கும் களிமொத்த மாதிரி இருக்கு பாரு களிமொத்த சாப்பிட்டு நீங்க அதுல களிமொத்தல வந்து நல்ல வத்த குழம்பு நல்ல காரமா மிளகு போட்டு நடுவில் புளி போட்டு விட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணை விட்டு சாப்பிட்டு களிமொத்தை விட்டு இங்க வந்து உட்காந்தீங்கன்னு வச்சுங்க ஏற்கனவே புரியாது சுத்தம் அது அது அப்ப ஷேப் இருக்கு அது இந்த களிமத்தைக்கு களிக்கு ஏதோ ஷேப் இருக்கு அப்ப எவ்ரி இப்ப கோல்டு பிஸ்கெட் இருக்கு கோல்டு பிஸ்கெட் இருக்கு இப்படி இப்படி இருக்கும் அது ஏதோ ஒரு ஷேப் இருக்குது அந்த மாதிரி ஹோல் யூனிவர்ஸுக்கு ஸ்டப் பிரம்மன் சொல்றேன் அந்த பிரம்மன் எப்படிப்பட்ட ஷேப்பு அதுக்கு உருவம் எப்படிப்பட்ட உருவம் அப்படி ஏதாவது உண்டா இப்ப உதாரணம் சொன்னீங்க அது போல அதுக்கு ஏதாவது உருவம் இருக்கா இல்லை அமூர்த்தா அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது அமூர்த்தா உருவமற்றது கான்சியஸ் சென்ஸ் ஆஃப் Essence of of creations Stuff பிரம்மன்ட்டது உருவமற்ற உருவமற்ற சைத்தன்யரூபம் கான்சியஸ் பிரம்மன் அப்படிப்பட்டது அப்ப அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது அது உருவமற்றதுன்னு படிச்சுட்டோம் மூணாவது விஷயம் வந்து இந்த பிரம்மன் வந்து நீளமா இருக்கிறதா குட்டையா இருக்கிறதா அதெல்லாம் ஒன்னும் கிடையாது அப்படிப்பட்டது பிரம்மத்தனுடைய நேச்சர் அதனால் அதுக்கு பேரு புருஷகா புருஷகா அமூர்த்தகா அதனால அதுக்கு குட்டை கிடையாது நட்டை அது புருஷகா இப்ப பானைக்கு உபாதான காரணம் களிமண் ஓகே களிமண் வந்து லொகேட் பண்ணலாம் லொகேஷன் லொகேஷன் தெரியல டைரக்டர் போய் லொக்கேட் பண்ணுவாங்க இப்ப நான் போய் நெக்ஸ்ட் கேம்ப் லொகேட் பண்ணிட்டு வந்தேன் லொகேஷன் அதுக்கு பேரு இப்போ ப்ராடக்ட் எனி ப்ராடக்ட் அதனுடைய காரணம் இருக்கு அதை லொகேட் பண்ண முடியும் எனி ப்ராடக்ட் ஓகே அதனுடைய லொகேஷன் லொகேஷன் பண்ண முடியும் சரி எல்லா யூனிவர்ஸும் வந்திருக்கிற இந்த ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் இருக்க ப்ராடக்ட் எஃபக்ட் காரியமா இருக்கிற பிரம்மன் அது ஒரு இடத்துல உட்காந்து ஒரு களிமண் ஒரு இடத்துல வச்சு பார்க்கலாம் நம்ம கண்ணால பார்க்கலாம் அது இடத்தை அப்படி இத பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது பிரம்மன் வந்து பேசிக் ஸ்டப் எல்லாத்துக்கும் இருக்கிறது அதை லொக்கேட் பண்ண முடியாது சப்போஸ் பிரம்மனை லொக்கேட் பண்றோம்னு வச்சுக்கோக்கேட் பண்றதை வச்சுக்கோங்க அப்படின்னா அது என்ன இருக்கும் லொக்கேட் பண்ண இப்ப இத வந்து லொக்கேட் பண்றீங்கன்னா அர்த்தம் இது இது எங்க பாக்குறீங்க இங்க பாக்குறீங்க ஓகே இது எங்க பாக்குறீங்க அங்க பாக்குறீங்க இங்க அங்கன்னு சொன்னாலே இடம் மாறுறதுன்னு அர்த்தம் இருக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம் ஓகே ஸ்பேஸ்ல இருந்து இது உள்ள அடங்கி இருக்குன்னு அர்த்தம் லாஜிக் புரியுதுல அப்ப இந்த பிரம்மன் வந்து எப்படிப்பட்டது எல்லாத்துக்கும் ஸ்டப் அதுதான் இன்க்ளூடிங் ஸ்பேஸ் ஓகே அப்படி இருக்கும் போது அது எங்க இப்படி லொகேட் பண்ண முடியும் லொகேட் பண்ணினால அது ஸ்பேஸ் இருக்க மாதிரி ஆயிடுறது அப்படி இருக்கும்போது ஸ்பேஸ்குள்ளே இருக்கிற எப்படி இது முடிவே முடியாது ஓகே ஒரு பேரண்ட் வந்து தன் குழந்தைகிட்ட சொன்னாங்களே நாங்கள் எப்படி போனோம்னு தெரியுமா தேனீ அளவுக்கு அங்கேருந்து போய் தென்காசி போய் குத்தாலத்தில் குளிச்சுட்டு வந்தோம் அற்புதமான அற்புதம் அந்த குற்றாலீஸ்வரரில் வந்து ஸோ மங்கி மங்கி இருக்குல்ல நல்ல குரங்குகளும் அந்த வந்து கூத்தாடுமாங்க அப்படிலாம் இருக்கிறது அற்புதமா இருந்தது அங்க மிளகா பச்சை எல்லாம் சாப்பிட்டோம் நாங்க அங்கிருந்து வந்து திருநெல்வேலி சாப்பிட்டுட்டு திருச்செந்தூர் சமுத்திரத்தில் வந்தா ஒரு அலை அடிச்சது போரு அப்படிலாம் திருலிங்க அவங்க அப்பா அம்மா குழந்தைக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த குழந்தைக்கு ஒரே கோக்கம் வந்தது என்னையா எனக்கு கூட்டிட்டு போலாங்க புரியுதுல அது போல ஏ அப்படி பிறக்கவே இல்ல எப்படி கூட்டிட்டு போக முடியும் பிரம்மத்திலிருந்து தலையில முதல்ல இது கான்சியஸ்னஸ் வந்து லொக்கேட் பண்ண முடியாது அப்படின்னு இவன் என்ன சொல்றான் இந்த தலைக்குள்ள இருக்கிற ஒரு மூளை இருக்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு அந்த மூளைக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு வஸ்து தான் ஸ்டஃப் தான் சொல்றான் பிரேடர் தான் இது சயின்டிஸ்டோட ஏதோ ரெண்டு மூணு சயின்டிஸ்ட் இது ஒத்துக்கிறாங்க அந்த சயின்ஸ்ட் ஒத்து தாத்தா தாத்தா உபனிஷத்து பண்ண முடியும் நமக்குந்தத்தில் இருக்கிறார் அப்படி சொல்ற அப்ப நமக்கு ஒரு லொகேஷன் பிளேஸ் உட்கார வச்சு பார்த்தா தான் நமக்கு ஒரு சமாதானமா சப்போஸ் இந்த வைகுந்தத்தை பிடிக்காதவங்களுக்கு சில பேருக்கு எங்காவது கொண்டு போனோம் இந்த பக்கம் கைலாசத்துக்கு கொண்டு போனோம் ஏதாவது ஒரு இடம் ஸ்பாட் ஸ்பாட்ல உட்கார வச்சு பதினெட்டு படி ஏறி எங்கேயாவது உட்கார வச்சு ஏதாவது காட்டணும் நமக்கு சமாதானப்படுத்த வேண்டியிருக்கிறது ஓகே ஆனா பிரம்மன் எப்படிப்பட்டது விஷ்ணு சொன்னாலே என்ன அர்த்தம் விஷ்ணு சொன்னாலே வியாபித்திருக்கிறதுன்னு அர்த்தம் அது ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது ஓகே ஆல் பர்வை இந்த ஆல் பர்வை கூட தப்பு ஓகே வேர்டு வந்து Not 100% பர்சன்ட் கரெக்ட் ஓகே எல்லாமாக இருக்கிறது நோ லொக்கேஷன் அதுதான் கரெக்ட் இந்த நோ லொகேஷன் பேரு இஸ் ஈக்வல் டு புருஷா சர்வகதா அப்படி அர்த்தம் அப்ப நாலாவது பாயிண்ட் என்ன சாக்ய ஆந்தர யார்த்தேஷன் பண்ணிட்டு வரும் பிரம்மத்தை பத்தி பிரம்மன் வஸ்து இருக்க வித்தின் வித் வித் ஓகே அது உள்ளே இருக்கிறது வெளியே இருக்கிறது இந்த பிரம்மன் எப்படி இருக்கிறது உள்ளவும் இருக்கிறது வெளியவும் இருக்கிறது அப்படிப்பட்டது தங்கம் வந்து நகையில எங்க இருக்கிறது தங்கம் தங்கம் நகையில மேல மாத்திரம் இருக்கு அந்த கோல்டுக்கு மேல இருக்கிறது தங்கம் தான் இந்த பக்கம் இருக்கிறது தங்கம் தான் உள்ள வெட்டி எடுத்தாலும் வெட்டி எடுத்தாலும் தங்கம் ஒரு பாட்டு இருக்கிறது அதனால தங்கம் அது ஓகே தங்கம் இதெல்லாம் வேதாந்தத்துக்காக இருக்கு அந்த பாட்டெல்லாம் அழகான தமிழ் வார்த்தை உள்ளும் இருப்பவர் எவரோ அவரே பிரம்மன் கடவுள் அதனால நமக்கு சாதாரணமா என்ன பழக்கம் வித் வித் சர்ச் வித்தின் கண்ண மூடு இருக்க மூடு சர்ச் வித்தின் உள்ள போ அங்க மெடிடேஷன் சொல்லிக் கொடுப்பாரு இதெல்லாம் கேட்டது இல்லையா நீங்க இன்சைடு இன்சைடு மோட்ச சாம்ராஜ்ய உனக்குள் இருக்கிறது வெளியிலே இருக்கிறது வித்தின் வித் அவுட் வெளியில இருக்கிறது உள்ளது வித் என்ன அர்த்தம் வித்தின் இந்த பாடி மைண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் கூட பிரம்மன் இதுக்கு அம்பாறுப்பட்டிருக்க ஹோல் பிரபஞ்சமும் பிரம்மன் எவ்ரி திங் பிரம்மன் ஓகே அப்படி அர்த்தம் சோ、அப்ப பிரது எல்லாம இருக்கிறது எதுவோ ஸ்டஃப் அதுதான் பிரம்மன் அப்படி புரிஞ்சுக்கோ சரி நெக்ஸ்ட் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா அஜகா அந்த பிரம்மன் எப்படிப்பட்ட பிரம்மன் அப்படின்னா இப்ப வந்து இந்த களிமண்ணிலிருந்து பானை பிறந்தது களிமண்ணிலிருந்து பானை பிறந்தது தங்கத்திலிருந்து நகை பிறந்தது மரத்திலிருந்து பிள் பிறந்தது இல்லையா அஜகா இது பிறந்தது அப்படின்னா என்ன களிமண்ணா இருக்கிற போது இருக்கிற வரைக்கும் இந்த பாட்டு பிகினிங் கிடையாது எனி ப்ராடக்ட் பிகினிங் பிகினிங் ஓகே ஸ்டார்ட் ஆகிறது ஆனா இந்த பிரம்மன் எப்படிப்பட்டதான் நோ ஸ்டார்டிங் நோ பிகினிங் அஜஹா சமஸ்கிருதத்தில் வந்து சொன்னா ஜாயதே ஜாயி அஜஹா எது ஒன்று பிறக்கவில்லையோ அது அஜகா சமஸ்கிருத பாடம் படிச்சு சப்போஸ் நமக்கு வந்து இந்து ராஷ்டிரம் வந்து பாரதி கண்ட கனவு ஓகே திலக்க பெருமான் கண்ட கனவு படி நம்ம பாரதம் திருப்பி வந்து சமஸ்கிருதம் வந்து நாடு முழுக்க சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு வந்து நாம நாம சீக்கிரம் குயிக்கா கத்துப்போம் தமிழ்நாட்டில் இவ்வளவு வெறியோடு இருக்கும் நம்ம வந்து பைசா கொடுத்து கத்துக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் நார்மலா தெரியும் சொல்லி ஆடு கஜா யானை அப்படி சொல்லி கொடுப்பாடு வாத்தியார் சொல்ல மாட்டாங்க பண்டிட் பேர் அப்போ வாத்தியாருக்கு பண்டிட் டீச்சருக்கு பதில் பண்டிட் சொல்லுவாங்க நம்ம அப்படி படிச்சிருக்கோம் நீங்க ஆரம்ப பாடம் கஜா கச்சி சொல்லணும் அப்படி என்ன அர்த்தம் யானை போனது அப்போ எந்திரிச்சு சொல்லு அஜகா அச்சதி அஜகா அச்ச அப்படி நமக்கு பாடம் வரும் இங்க அஜகனா ஆடு கிடையாது அஜகன பிறப்பற்றது பிரம்மன் அனைத்து பிறப்புகளுக்கும் காரணமாக இருக்கிறது ஓகே அதனால இந்த அஜக தான் ஒரிஜினல் மீனிங் அது சப்போர்ட் பண்றதுக்காக என்ன இந்த பிரம்மன் எப்படிப்பட்டது அணுக்கு மனசு கிடையாது இதுக்கு பிராணன் கிடையாது பஞ்ச பிராணன் கிடையாது அதனால என்ன அர்த்தம் சூக்ம சரீரம் கிடையாது இதுக்கு மனசு புத்தி எமோஷன் கிடையாது வந்து போற விஷயங்கள் மனசுன்றது என்ன மனசுன்றது வந்து போகிற விஷயம் தெரியுமா உங்களுக்கு மனசு இருக்க இருக்கு ஆனா அது நித்திய பிரவாகமா இருக்கிறது ஒரே நேரத்தில் இருக்கிற தாட்டு தொடர்ந்து இருக்கிறது இல்ல தாட்டு மாறின்ண்டே இருக்கிறது அப்ப மனசு மாறின்றே இருக்கிறது ஓகே மாறின்ண்டே இருக்கிறதுக்கு பேர் தான் மனசு பேர் அதனால இது அப்படி கிடையாதுப்பா சோ நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த மனசு புத்தி இன்டலக்ட் எல்லாமே பின்னாடி வந்து ப்ராடக்ட் அது கான்சியஸிலிருந்து வந்த லேட்டர் ப்ராடக்ட் அதனால அது பிரம்மன் ஆகாது ஓகே இதெல்லாம் வந்து பிரம்மனுடைய நேச்சர் வந்து பிராணனோ மனசோ கிடையாது இப்ப வந்து அலை இருக்குன்னு வச்சுக்கோங்க அலை வந்து அலை வந்து தண்ணீர் முடியும் தண்ணீர் வந்து அலை ஆக முடியாது கரெக்டா அலைகள் தண்ணீர் ஆக முடியும் தண்ணீரோட சொரூப்பம் அலை கிடையாது அலையோட சொரூப்பம் தண்ணீர் சொல்லலாம் இல்லையா வந்து சப்போஸ் அல சொரூப்பம் இருக்க தண்ணி எங்கெல்லாம் தண்ணி பார்க்கறதுல அதெல்லாம் அலையா இருந்துன்னு வச்சுக்கோங்க தண்ணி குடிக்கும்ி ஆயிடுச்சு என்ன ஆகும் கிடையாது அதனால பிரம்மன் மனமும் கிடையாது பிராணனும் கிடையாது ஓகே ஆனா பிராணன் பிரம்மன் மனம் பிரம்மன் பிரம்மத்தினுடைய சொரூபம் பிராணன் கிடையாது பிரம்மத்தினுடைய சொரூபம் மனம் கிடையாது சரி நெக்ஸ்ட் எப்படி இது இதெல்லாம் பிரம்மத்தனுடைய சொரூபத்தை சொல்லிட்டு வரும் சுப்ரகா சுப்ரகா சுப்ரகா என்ன பிரம்மன் வந்து எப்பொழுது நித்திய சுத்தகா உங்க மனசு எப்படிப்பட்டது அசுத்தகா யுவர் பாடி நித்திய எத தெரிய சில பேர் அப்படியே குளிக்கிறான் போயிட்டு உடனே வந்துடுவான் இப்ப ஆகாசம் இருக்க ஆகாசத்தை அழுக்குப்படுத்த முடியாது அழுக்கு ஆகாச இடம் கொடுக்கும் அழுக்கு அகாமடேட் பண்ணிக்கும் ஆகாசம் ஆனா அழுக்க ஆகவே ஆகாது ஆத்மா இந்த மனசு உடம்பு இதெல்லாம் அகாமடேட் பண்ணிக்கும் அது ஒரு நாளும் இம்பியூரிட்டி ஆகாது நீங்க சுத்த பியூரிட்டி ஆகணும்னா என்ன அர்த்தம் ஒரே வழிதான் இருக்கிறது அது என்ன வழி நீ ஆத்ம சைத்தன்யும் புரிஞ்சுக்கிட்ட வர் சுத்த ச நித்தியா முத்தது நான்னு புரிஞ்சுக்கணும் இந்த இன்னொரு குரூப் இருக்குது யோகா குரூப் ஒரு குரூப் இருக்கு அந்த ஆத்மாவை ஆத்மாவை சுத்தம் பண்ணிட்டு வந்த சொல்றது கேட்கும்போது கோவம் வந்தது எனக்கு ஆத்மா சுத்தப்படுத்துறியா மனசு சுத்தப்படுத்துறது சொல்லு அது சுத்தப்படுத்தலாம் பல்ல சுத்தப்படுத்தலாம் மூக்கம் சுத்தப்படுத்தலாம் கண்ணை சுத்தப்படுத்தலாம் காதை கூட அந்த கிராமத்துல போனீங்கன்னா ஒருத்த காதை கொடைத்த இருப்பான்னு அர்த்தம் சுத்தப்படுத்தலாம் இதெல்லாம் அழுக்க ஆகிறது இது வந்து ஆத்மா அழுக்க ஆகாது சுத்தா நித்திய சுத்தா அது அது சரிபடுது கடைசியில வந்து என்ன கடைசி டெபினேஷன் கவனமாக கேட்கணும் முக்கியமானது அக்ஷராத் பரகா அக்ஷராத் பரகா ஓகே அக்ஷராத் பரகா இதுல என்ன இருக்குன்னா இந்த உதாரணத்துல இந்த களிமண்ல இருந்து நிறைய பானைகளை ப்ராடக்ட் பண்ணலாம் களிமண்ல இருந்து விதவிதமான பானைகள் ப்ராடக்ட் பண்ணலாம் சின்ன பானை பெரிய பானை குட்டி பானை அதுக்கு குட்டி பானை இதெல்லாம் நிறைய ப்ராடக்ட் எல்லாம் பண்ணலாம் ஓகே நிறைய இது இதுல புதுசு புதுசா உருவாக்கலாம் ஓகே இந்த பானைக்கு களிமண் இருக்கிறது இல்லையா காரணம் அந்த களிமண் எத்தனை அளவு இருக்கிறதோ அதுக்கு வெயிட்டு அந்த வெயிட்டு தான் இந்த பானைக்குள்ள வந்திருக்கும் ஓகே இப்போ ஒண்ணு வந்து இன்னொன்னு ஆட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நீங்க வெயிட் இது பண்றீங்க அதுதான் சில பேர் என்ன பவா மிலிடரிக்கு போகும்போது வெயிட் எடுப்பான் நல்லா வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு பத்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வெயிட் போட்டுட்டு போய் நிற்பான் வெயிட் ஏத்தறதுக்குது அந்த வெயிட்டு ஒரு வெயிட் இல்லைன்னா சேர்த்துக்க மாட்டான் அவன் அந்த கருணக்கடூரமா ஒருத்தன் மீசக்காரன் ஒருத்தர் இருப்பான் அவன் வயிற்று ஓங்கி ஒரு குத்து குத்துவான் சொல்லிடுவான் இப்பதான் சாப்பிட்டு வந்தீஸ் ஆகும் சில பேருக்கு அங்க நிக்க வைப்பாங்க பொம்மை மாதிரியா இன்கிரீஸ் இங்க ஒரு ஒன் மில்லி மீட்டர் வந்து இன்கிரீஸ் ஆகிருக்கும் அதுக்கு என்ன சொல்றது அதுக்கு ஒரு இன்கீஸ் ஆகும் அது போல இந்த களிமண் இதுக்கு என்ன வெயிட் இருக்கிறதோ இது இது பானையா வந்திருக்குன்னா பானையா வந்திருக்குன்னா புதுசா ஒண்ணு வந்திருக்கிறது களிமண்ல இருந்து புதுசா பானை வந்திருக்கிறது பானை வந்திருக்குன்னா அதுக்கு என்ன வந்திருக்கோம் இந்த சப்டன் பானைக்கே ஒன்னும் கிடையாது நோ சபண்ட் நோ சப்டன் ஒன்லி பார் பானை என்ன வந்திருக்கிறது இதுக்கு பானை ரூபம் இருக்குல்ல ரூபம் வந்துடும் களிமண்ல இருந்து பானை ரூபம் வந்த பிறகு இந்த ரூபத்துக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்குமோ அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோ நாம எவ்ரி டைம் நகை கொடுக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு மாடிஃபை பண்ணும் போது என்ன ஆகும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிண்டே இருக்கும் நல்ல காலம் வெயிட் குறைக்காம இருந்தா சரி நாம நகை கொடுத்தா கொஞ்சம் குறைச்சிதான் கொடுப்பான் வெயிட் இன்கிரீஸ் பண்ணி கொடுக்க மாட்டான் நகை கோல்டு எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் அதே கிளே என்ன வெயிட் இருக்கிறதோ அது இருக்கும் அது மாத்திர பானைக்கு சபஸ்டன்ட கிடையாது இதுல என்ன பண்ணினாலும் இந்த இதுக்கு ரூபம்னு வந்தாலே இப்படி வச்சா அதுக்கு ஒரு பேரு ஓகே இதுக்கு இப்படி வச்சீங்கன்னா அதுக்கு பேரு சட்டின்னு பேரு பான சட்டி புரியா அப்போ அந்த ஷேப் பொறுத்து ஒரு பேரு வருது அதுக்கு பேரு சமஸ்கிருத்துல நாமம் ஓகே நாமம் அப்ப ரூபம் நாமம் ஆட் பண்றது வெயிட்லெஸ் பாட் இதுக்கு வெயிட் கிடையாது என்ன ரூபம் கொடுத்து தண்ணி கொண்டு சொல்லலாம் ஓகே பண்ணி மரத்து வச்சுட்டு ஒண்ணு பண்ண முடியாது ஓகே அப்போ அந்த நாம ரூபத்தை என்ன ஆகிறது மூணாவது ஆடிங்ஷனிங் கருமா இருக்கிறது அப்போ ஒரு காரணத்திலிருந்து காரியம் உருவாச்சுன்னா என்ன ஆயிருக்குன்னா நாம ரூப கர்மா இது மூணும் வந்திருக்கிறது ஓகே இந்த கருமா சாதாரணமா சொல்றது இல்ல நாம சரி இதுல வந்திருக்க இதுல எதாவது Add weight கூடி சோ நாம ரூப படைப்பு இல்லாதது என்ன? only for name, form function, வெய்ட் கூ okay. அப்போ இதுல இருந்து புரியதுல உங்களுக்கு இதுல இருந்து பேர் என்ன சக்கரபாணி எக்ஸ்டென்ஷன் சக்கரபாணி கொஞ்சம் நீட்டி விட்டா எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணினா உபனிஷத்து முண்ட உபனிஷத்து என்ன சொல்றது அது போல தான் நீ பார்க்கின்ற ஹோல் ஜகத்து யூனிவர்ஸ் இருக்க அது நாம ரூப கர்மா அதுக்கு நோ சப்ஸ்டண்ட் நோ வெயிட்டு ஒண்ணுமே கிடையாது அது நாம ரூபம் ஆமா அப்ப நான் வீடு வாங்கி வச்சிருக்கேன்ன அது கூட நாம ரூப எங்க வீடு கூடவா எல்லா வீடு தான் உங்க வீடு மாத்திரம் என்ன ஸ்பெஷல் ஓகே என் ஒய்ஃப் நாம ஓ ஹஸ்பண்ட் பிரம்மனா அந்த பக்கம் பார்க்கும்போது இது நாம ரூபா யுவர் மணி மணி நாம ரூப தான் ஓகே எவ்ரி திங் நாம ரூபன் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுறது வேதாந்த சொல்றது பொட்டன்ஷியல் ஃபார்ம் இருக்க எவ்ரி திங் பொட்டன்ஷியல் ஃபார்ம் இருக்கிறது நெக்ஸ்ட் பாயிண்ட் இதை புரிஞ்சுக்கணும் நீங்க உங்களுடைய செக்யூரிட்டிக்கு வெறுமன நாம ரூபத்தில் இருக்கிற விஷயத்துல போய் உங்களுடைய செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா அது பிரயோஜனப்படாதுன்னு கிருஷ்ணன் கீதையில் அங்க சொல்றாரு நான் தான் என்ன நீ வந்தா உனக்கு அபயம் கிடைக்கும் இந்த நாம ரூபத்துல இருக்கிற விஷயத்துல போய் நீ பண்ணீன்னா செக்யூரிட்டி கிடைக்காது தள்ள தெளிவா சொல்றாரு பகவான் தான் அதனால இந்த நாம இருக்கிற விஷயத்துல போய் நீ எப்படி செக்யூரிட்டி எதிர்பார்க்க முடியும் ஓகே எதிர்பார்க்க முடியாது கிடைக்காது எதிர்பார்க்கலாம் அதுவும் சொந்த புத்தி புரிய விசாரிச்சு ஆராய்ச்சி பண்ணி சரி ஓகே புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது ஒரு விஷயம் முதல் விஷயம் செகண்ட் விஷயம் வந்து இந்த நாம ரூபம் இருக்க நாம ரூபம் கூட புதுசா வரலை ஒவ்வொரு களிமண்ணிலையும் இந்த நாம ரூபம் பொட்டன்ஷியல் இருக்கிறது ஒவ்வொரு பீஜத்திலையும் அந்த ஆலமரம் இருக்கிறது இருக்கா இல்லையா ஒவ்வொரு விதையும் இப்படி புழிஞ்சா எண்ணம் வருது வேர்க்கடலையா புழிஞ்சா ஆயில் வருது அப்போ அதுலயே இருந்தா தான் அதுல வந்தாகணும் இல்லாதது வராது ஓகே அப்போ இது அது புரிஞ்சதுல லாஜிக் அதுல இருந்து ஒவ்வொரு களிமண்லையும் அந்த நாமரூப கர்மா அடங்கியிருக்கிறது இந்த நாமரூப கர்மா அடங்கியிருக்கிறது இந்த நாமரூப கர்மா அடங்கியிருக்கிற சக்திக்கு பேரு சக்தி பிரம்மனுடைய சக்தி அந்த பிரம்மனுடைய சக்திக்கு பேரு ஒரு பேரு மித்யாத்யா அப்போ பிரம்மன்ல தான் எல்லா நாம ரூபமும் அந்த நாம ரூபத்துக்கு பேரு சக்தி அந்த சக்திக்கு பேரு மாயா அந்த மாயா தான் மிசஸ் பிரம்மன் அதனால அந்த பிரம்ம தத்துவத்துல ஒடுங்கியிருக்கிற நாமரூபம் வெளியே வரும்போது ஹோல் பிரபஞ்சமா யூனிவர்ஸா வந்திருக்கிறது ஓகே இந்த ஹோல் யூனிவர்ஸா வந்திருக்கிற அந்த பிரம்மன் பிரம்மன் எது வந்திருக்கிறதோ மாயா பிரபஞ்சம் அந்த மாயா பிரபஞ்சத்துக்கு பேர் தான் பிரகிருதி அவ்வக்தம் அதுக்கு பேரு அதுக்கு பேர் என்ன சொல்றது இந்த ஹோல் யூனிவர்ஸுக்கு மித்தியா மாயா இதுக்கெல்லாம் பேரு பெரிய பெரிய பேரெல்லாம் இருக்கணும் அதுல இருந்து என்ன சொல்றது இந்த பிரம்மன் இருக்கு எப்படிப்பட்டதுன்னா மாயா தீத்தம் பிரம்மா இந்த மாயாவுக்கு அப்பாறுப்பட்டதாக இருக்கின்றது பிரம்மன் ஓகே அது வந்து அர்த்த நாரீஸ்வரர் என்ன இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தமே பிரம்மன் பிளஸ் மாயா அர்த்த அதாவது இந்த சக்தி நாம ரூபம் எல்லாம் ஒடுங்கி இருக்கிறது ஓகே அது வெளியில வரக்கூடியதுதான் மாயா சிஸ்டம் இருக்கு மித்தியா அப்ப மித்யா என்ன மித்து யாவ எடுத்துட்டா மித்து மித்துனா என்னது இல்லாதது ஓகே இந்த இல்லாதது ஒண்ணு தான் the whole universe பத்தி இல்லாதத மாதிரி further பேசப்படும் மாயா பிரபஞ்சம் எப்படிலாம் டெவலப் ஆயிருக்கிறது இது எப்படி யூனிவர்ஸ் டெவலப் அத நம்ம அடுத்த வகுப்புல விரிவா பார்ப்போம் ஓ பூர்ணமத பூர்ணமி பூர்ணா பூர்ணமுதட்சே பூர்ணிய பூர்ணமா பூர்ணமேவிஷா சாந்தி ஹரி ஓரு நம ஹரி ஓ